வணக்கம் ஜூலை 7 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று விமானத்தில் இருந்து உதவும் பாராசூட்டை கண்டுபிடித்தவர் ஏ ஜே கமனின் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டன மூன்று தாய்லாந்தின் தேசிய விளையாட்டு குத்துச்சண்டை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ராஜ்யவர்தன் சிங் ராத்தோர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இரண்டு டிசியுலா பள்ளத்தாக்கு எந்த மாநிலத்தில் உள்ளது மூன்று ஆர்க்டிக் ரயில் சேவை தொடங்க பட்ட நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே நன்றி